நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமையிலு முறையேற்ற மாத சரி செய்யவும் தாய்மார்களுக்கு என்னன்னு பார்ப்போம் பூண்ட நல்லா வதக்கிட்டு ஆரியினதும் மிக்சி போட்டு மிளகு பனை சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு இந்த விழுதை சுண்டைக்காய அளவு உருண்டைகளா பிடிச்சி வச்சுக்கணும் தினம் காலை மாலை ஒரு ஒரு உருண்டையா எடுத்துக்கிட்டு வந்தாலே முறையேற்ற மாத விளக்கு நீங்கிவிடும் இளம் தாய்மார்களுக்கு பாலும் அதிகமாக சிறக்கும் என்னநேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்